اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد عبدك ورسولك النبي الامي وعلى اله وصحبه وسلم اما بعد فقد قال الله تبارك وتعالى بعد اعوذ بالله من الشيطان الرجيم ومن يعظم شعائر الله فانها من تقوى القلوب صدق الله العلي العظيم அல்லாஹுவின் நல்லடியார்களே அன்பு சகோதர நண்பர்களே பெரியவர்களே அல்லாஹுவை பயந்து அஞ்சி தக்குவா செய்து அவனால் ஏவப்பட்ட ஏவர்களையெல்லாம் எடுத்து நடக்கும்படியாகவும் வேண்டாம் என்று சொல்லப்பட்ட விளக்கப்பட்ட அத்துணை வகையான பாவங்களை விட்டும் தன்னையும் தன்னை சார்ந்தோரையும் பாதுகாத்து விலகி நடந்து கொள்ளும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பாளு உங்களுக்கும் ஞாபகம் ஒட்டிக் கொள்கின்றேன் வசியத்தும் செய்து கொள்கின்றேன் அன்பு கத்தரையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன் அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே பெரியவர்களே ஹஜ்ஜுடைய காலமாக இருக்கிறது மக்கள் ஹஜ்ஜுக்காக வேண்டி நீயத்து செய்து ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த வருடம் இதுவரையிலும் மூவாயிரத்தி ஐநூறு ஹாஜிகள் இந்த நாட்டிலிருந்து ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டியும் உலக நாடுகளில் இருந்து லட்சக்கணக்கான மக்கள் ஹஜ்ஜிற்காக வேண்டியும் புறப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த சந்தர்ப்பத்தில் யார் யாருக்கெல்லாம் ஹஜ்ஜுடைய பாக்கியம் இந்த வருடம் கிடைத்திருக்கிறதோ அவர்கள் அனைவருக்கும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜை எல்லாம் நசிவாக்குவானாக அவனுடைய பிரயாணங்களை எல்லாம் லேசாக்கி வைப்பானாக இதுவரையிலும் அந்த பாக்கியம் யாருக்கெல்லாம் கிடைக்கவில்லையோ கிட்டவில்லையோ அவர்களுக்கெல்லாம் எல்லா சுகானு கால அந்த பாக்கியத்தை கொடுத்தருள்ள வேண்டும் தந்தருள்ள வேண்டும் அவர்களுக்கும் அந்த பூமியை அந்த பரிசுத்தமான இடங்களை தரிசித்து அல்லாஹுவின் மீதுள்ள அன்பையும் பாசத்தையும் இஷ்கையும் வெளிப்படுத்துவதற்குரிய சந்தர்ப்பத்தை அமைத்து தருவானாக ஹஜுடைய கடமையை நிறைவேற்ற இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கான சில நசி ஹஜ்கள் முதலாவதாக ஒரு அமலை செய்வதற்கு முன்னாலும் அந்த அமல் சம்பந்தப்பட்ட அறிவு தேவைப்படுகிறது அல்இல் முகபுதல் அமல் தொழுகைக்கு முன்னால் தொழுகையினுடைய அறிவு தொழுகை சம்பந்தப்பட்ட விடயங்கள் வியாபார வர்த்தகம் செய்வதற்கு முன்னால் தொழில் சம்பந்தப்பட்ட வியாபாரம் சம்பந்தப்பட்ட அறிவு ஞானம் இப்படியாக எதை செய்வதாக இருந்தாலும் அதை செய்வதற்கு முன்னால் அது சம்பந்தப்பட்ட அறிவு ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமாக தேவைப்படுகிறது அறிவுண்டு சொல்லும் பொழுது மசாலாக்கள் மட்டுமல்ல மசாலாக்கள் மட்டுமல்ல சாவி மதுகுபில் எப்படி ஹஜ்ஜு செய்ய வேண்டும் என்பது மட்டுமல்ல ஹஜ்ஜுடைய அமலுடைய தாற்பயங்கள் என்ன ஹஜ்ஜு ஏன் செய்ய வேண்டும் சில மனிதர்கள் அப்படி யோசித்து இந்த ஹஜ்ஜுக்கு செலவழிக்கக்கூடிய பணம் ஒரு வீண்விரயமான பணம் கருத்து சொன்ன மக்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் இது ஜாகரியா காலத்தில் வந்த ஒரு பழக்க அது அப்படி இஸ்லாத்திலும் கண்டினியூவாகிறது என்று சொன்னவர்களும் செய்கிறார்கள் இல்ல இது ஒரு வணக்க வழிபாடு என்பதை விடவும் இதே முஸ்லீம்களுடைய வருடாந்த மாநாடு ஒரு பொதுக்கூட்டம் என்று சொல்லி சொன்னவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் ஆனால் ஹஜ் என்று சொல்லக்கூடியது அப்படிப்பட்டதல்ல ஹஜ்ஜுடைய கடமை என்பது வாது மீது அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது எனவே மிக அன்பாக சொல்லுகின்றேன் ஹஜ்ஜி செய்ய இருக்கிறவர்கள் ஹஜ்ஜுடைய தாற்பயங்கள் என்ன ஹஜ்ஜு எதை சொல்லித்தரப்போகிறது நான் எதற்காக வேண்டி இத்தனை லட்சம் ரூபாய் பணத்தை நான் செலவழிக்கப் போகின்றேன் அடைய வேண்டிய அடைவுகள் என்ன என்பதை எல்லாம் ஒரு கணம் உளமாக்கலை நாடி சந்தித்து அவர்களின் ஊடாக இந்த ஹஜ்ஜுடைய தாற்பயங்களை படித்துக் கொள்வது மிக மிக பிரயோசனமாக இருக்கும் இல்லாவிட்டால் வெறுமனே நாங்கள் போனோம் கடமைகளை நிறைவேற்றிவிட்டு வந்துட்டோம் என்று சொன்ன ஒரு ஹஜ்ஜாகத்தான் இருக்குமே அல்லாமல் அந்த ஹஜ்ஜின் ஊடாக என்ன கிடைக்க வேண்டும் ஏகத்துவம் சஜிக்க போறது காவத்துள்ளாவ வணங்குறதுக்கல்ல இந்த வீட்டுடைய ரப்பை வணங்க போகின்றேன் அங்கிருக்கிற காவா இந்த கருப்பு ஒரு பக்ஸ் அதை பார்க்கறதுக்கு நான் போக இல்லை அது எந்த ரப்படைய வீடு ரப்ப நான் சந்திக்க போகின்றேன் ஆனா அந்த ரப்புடைய அடையாளம் அல்லாஹு தாலா எனக்கு உலகத்தில் வைத்திருக்கிறதே அந்த வீட்டை வைத்திருக்கிறான் அந்த வீட்டுக்கு அவன் சொன்ன பெயரே இந்த வீட்டுடையோ அதை சொல்லுகிறார்கள் அல்லாவின் மீது ஒரு மனிதன் அன்பு கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் அந்த அன்பை வெளிப்படுத்தி அந்த அன்புக்கு ஒரு வடிவம் அமைத்து அந்த அமலை பார்க்க வேண்டும் என்று அதுக்கு ஹஜ்ஜை தவிர வேற ஒன்றும் கிடையாது அது ஹஜ்ஜில்தான் கிடைக்கும் எனவே ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவர்கள் ஹஜ் என்று சொல்லக்கூடியது அல்லாவின் மீதுள்ள அன்பையும் இஷ்டையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு செயல்பாடு என்பதை உளமாக்க எழுதி வைத்திருக்கிறார்கள் அதே போலத்தான் ஹஜ்ஜிக்கு போனவர்கள் அல்லாஹ் சுபான் குரான் சொல்லிருக்கக்கூடிய சபாவையும் சந்திப்பார்கள் மறுவாவையும் சந்திப்பார்கள் மகாமி இப்ராஹிமையும் சந்திப்பார்கள் ஹதீஸ்ல வந்திருக்கிற சந்திப்பார்கள் குரான் சொல்லக்கூடிய வீட்டையும் பார்ப்பார்கள் குரான் சொல்லக்கூடிய அந்த மஸ்ஜிது ஹராத்தையும் பார்ப்பார்கள் குரான் சொல்லக்கூடிய அரஹாவையும் சந்திப்பார்கள் சுஹான் அல்லாஹ் இதெல்லாத்துக்கும் அல்லாஹ் சொல்லுரான் இவைகள் அனைத்தும் அல்லாஹுடைய சின்னங்கள் அவனை நீங்க பார்க்க முடியாது அவைகளை கண்ணியப்படுத்துங்கள் மீண்டும் சொல்லுகிறான் இவைகள் எல்லாம் அல்லாவுடைய ஒரு மாட்டுகள் அல்லாவினால் சங்கைப்படுத்தப்பட்டவைகள் எனவே நீங்கள் அவைகளை சங்கைப்படுத்த வேண்டும் அந்த இடத்துக்கு போய் அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே ஒரு மோசமான டிசிப்ளின் இல்லாமல் ஒழுக்கவற்றவர்களாக நாங்கள் நடந்து கொள்ளக்கூடாது மிகவும் கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும் இவைகளையெல்லாம் ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவர்கள் படித்துக் கொள்ள வேண்டும் உளமாக்களை நாடி வெறுமனை மசாலாக்கள் மட்டுமல்ல பிறகு மசலாக்களை படிப்பதை விட முக்கியமாக அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே ஹஜ்ஜுடைய மக்சதுகள் ஹஜ்ஜு நோக்கம் என்ன ஹஜ்ஜினுடாக அடைய அடைவுகள் என்ன அதே சந்தர்ப்பத்தில் ஹஜ்ஜிக்கு நான் செலவழிக்கக்கூடிய பணம் என்ன பணம் அது எத்தனை வீதம் ஹலால் ஹஜ்ஜிக்கு செலவழிக்கக்கூடிய பணம் எத்தனை வீதம் ஹலால் இது எப்படிப்பட்ட பணம் மோசடி செய்து சம்பாதித்த பணமா அனந்த ரத்தில துரோகம் செஞ்சு சம்பாதித்த பணமா அளவை நிறுவையில் ஜாகலியா காலத்துல கூட இவைகளை பற்றி பேசினார்கள் ஹஜ்ஜிக்கு வரக்கூடியவர்கள் இப்படிப்பட்ட பணம் கொண்டு வர வேண்டும் ஹஜ்ஜிக்கு போறதுக்கு முன்னால அங்க பயிற்சி யாசகம் கேட்கறதுக்கு யாரும் போகவான போறதுக்கு முன்னால அங்க போய் செலவழிக்கிறதுக்கு பணத்தை எடுத்து கொண்டு போங்க கொண்டு போற பணத்தில் செல்வத்தில் தக்குவா என்பதையும் குரான் குறிப்பிட்டிருக்கிறது எனவே ஹஜ்ஜிக்கு போகக்கூடிய மக்களை கொண்டு சொல்லுகிறேன் அது பண்ணிருக்கிறது அனைத்தையும் தலைந்து விட்டு போகின்றோம் எல்லாத்தையும் விட்டு எப்படி ஒரு மையத்தை கொண்டு போகப்படுகிறது கபன் செய்த நிலையில் ஒரு மையத்தை கொண்டு போவது போலாம் கட்டிய நிலையில் அனைத்தையும் விட்டு விட்டு எல்லாத்தையும் விட்டுட்டோம் பிசினஸ் விட்டுட்டோம் பிள்ளைகளை விட்டுட்டோம் குடும்பத்தை விட்டுட்டோம் எல்லாவற்றையும் விட்டுட்டு தான் ஹஜ்ஜிக்கு போவாங்க முந்தின காலங்களில் ஹஜ்ஜிக்கு போறவங்க பெய்து வாரேன் என்று சொல்ல மாட்டாங்க நான் போறேன் என்று தான் போவாங்க நான் போறேன் வந்தா பார்த்துக்கோங்க விட்டு கலைந்து விட்டு போகிறேன் ஒன்றும் இல்லை இந்த கப்படிகள் எடுத்துக்கொண்டு தான் போறோம் ஹஜ்ஜிக்கு போகக்குள்ளிவாக சொல்லுகிறேன் அல்லாஹுடைய புனிதமான அந்த ஷாயிருக்கள் அந்த கண்ணியமான இடங்களை உங்களோட சோசியல் மீடியாவால் நாசமாக்கவாணம் அசிங்கப்படுத்தவாடம் உங்களோட கையில் உள்ள மொபைல் போனால அந்த இடத்த சுபானும் அசிங்கமாக்கி விட்டார்கள் மக்கள் கண்ணியப்படுத்த போய் தவளுக்கு நீங்க போறதுக்கு முன்னாலே கவுண்டர்ல அந்த போன வச்சித்தம் போகணும் உங்களோட ஆபீஸ்ல போட் போட்டிங்க என்ன யாராவது வெளியே வச்சுட்டு வாங்க நான் போறேன் கதைக்கிறதுக்கு ரப்போடைய இஷ்குல போறேன் முகமத்துல போறேன் அங்க போகக்குள்ள தொழுகையிலையும் இருக்குது நடக்கிற தொகையையும் தொழுகிற மக்களாக மாறிவிட்டோம் காவல் தொழிலாளர் குடும்பத்துக்கு அன்பாக சொல்கிறேன் கடனையில இந்த சோசியல் மீடியாவையும் இந்த டிஜிட்டலையும் விட்டு விட்டு அல்லா எனக்கு உங்களுக்கு வந்து பாக்கியத்தினாக்குவானா விட்டு பேச போது மகண்ட களத்தில் கட்டிய வச்சு இப்ரா தேடி மறுவாவுக்கு அப்படியே கைக்குள் இருக்குது இருக்குது இருக்குது இருக்குது என்ன ஒன்று சொல்ல போனா கல்ல ஹராமான உறவுகளும் இருக்குது இப்படிப்பட்ட ஹஜ்ஜை பாதுகாப்பான கடமையை பற்றி படித்துக் கொள்ளுங்கள் இந்த நாட்டில் இருந்து ஹஜ்ஜிக்கு போக இருக்கிற மூவாயிரத்தி ஐநூறு ஹாஜிகளுக்குமான இரண்டாவது கடமையை நிறைவேற்ற போக இருக்கிற மக்களுக்கு ஏற்பாடுகள் செய்து கொடுக்கக்கூடிய முகவர்கள் அது டிபார்ட்மெண்ட் ஆக இருக்கலாம் அது ஹஜ் நிறுவனங்களாக இருக்கலாம் நான் அனைவருக்கும் நீங்க இரக்கமாக சொல்லுகிறேன் அமல் இஸ்லாத்தினுடைய ஐந்து கடமைகள் ஒரு கடமை ஐந்து தூண்கள் ஒரு தோண் இதை தயவு செய்து யாரும் பிஸ்னஸ் ஆக மாற்றிவிட வேண்டாம் யோசிக்கலாம் இன்பர்ல சொல்லி வேலை இல்லாத பிஸ்னஸ் ஆக மாற்றிட்டாங்க என்று சொல்லி அது எங்களுக்கு பிரச்சனை அல்ல உண்மையை சொல்லுவது தான் எங்களுடைய கடமை வசூலிக்க கூடியவருக்கு ஒரு சர்வீஸ் புரான் சொல்லுது கூடியவருக்கு ஜக்காத்த நிர்வாகம் செய்யக்கூடிய மனேஜ் பண்ணக்கூடியவருக்கு மே பள்ளியில இமாத்து ம நேரத்துக்கு ஒரு சம்பளம் வாங்குவது தடையல்ல மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது பொறான் சொல்லுது அநாதைகளுடைய சொத்தை பராமரிக்கிறீங்களா விட்டாரு அவர் மௌத்தாக போனாருங்களை பராமரிக்கிறது அவருடைய கடமையாகிவிடும் அம்மா சொல்லுகிறான் அப்படிப்பட்ட வசியத்து செய்யப்பட்டவர்களுக்கு அநாதைகளுடைய சொத்துக்களை பராமரிக்கும் பொழுது அதுக்கு தேவையானண்டா உனக்கு தேவையான அளவு எடுத்துக்கொள்ள முடியும் இல்ல உனக்கு தேவையில்லை அது ஒரு அடிஷனல் ஜொப்பாக நீ செய்தா அதுக்குரிய கூலி அல்லாட்டை பார்த்துக்கோம்கான ரவி என் ய குழைப்பு செய்யக்கூடிய முகவர்கள் சர்வீஸ் நிறுவனங்கள் ஹஜ்ஜி ஏஜெண்ட்டுக்கு சொல்லுகிறேன் தயவு செஞ்சு சொல்லுகிறேன் இதை பிசினஸ் ஆக மாற்றிவிட வேண்டாம் இதை கோட்டுக்கு போயிட்டு கோட்டாக்களுக்கு வழக்கு பேசுறத நிப்பாட்டுங்கோ இதுக்கு ஒரு யூனியன் தேவையில்லை இதுக்கு ஒரு யூனியன் தேவையில்லை இந்த பணத்தால நீங்க முறைகேடாக பணம் தேடி சம்பாதிப்பீங்க நான் பதுவா செய்ய இல்ல நான் நவீனுடைய ஹதீச சொல்லுகிறேன் இத்தப்போதாக அவற்றல் மகனும் அந்நாயம் செய்யப்பட்டவனுடைய பதுவாவை பயந்து கொள்ளுங்கள் ஹதீஷ வந்திருக்கிறது அந்நியாயம் செய்யப்பட்டவன் காசிராக இருந்தாலும் சரி அல்லாஹுவை நிராகரிக்க கூடியவன் அல்லா ஒருவன் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு நாசிகன் அவனுக்கு நீங்க அநியாயம் செஞ்சாலும் அவன் கையேந்தினாலும் அல்லாஹ் அவளை விட மாட்டான் மாற்று மதத்தை சார்ந்த இடை நிராகரிப்பு செய்யக்கூடிய ஒருவருடைய பதுவாவை அம்மா ஏற்றுக்கொள்ளுவான் என்றிருந்தால் ஹஜ்ஜிக்கு போகக்கூடிய ஹாஜிகள் அவங்க யாரு அல்லாஹுடைய விருந்தாளிகள் முழு ரஹ்மான் அம்மாவுடைய விருந்தாளிகள் அந்த பணம் நீங்க நினைக்க இந்த கொழும்பில் இருக்கிற மக்கள் மாதிரி கொஞ்சம் போட்டு மிச்சம் சம்பாதிச்ச பணம் என்று சொல்லி சில கட்டங்களில் நிகழ்ச்சி விளங்கலாம் சல்லி சம்பாதிக்கிறது லேசி என்று சொல்லி இல்ல அந்த மக்கள்கிட்ட கேட்டா எப்படி ஹஜ்ஜிக்கு பணம் சேர்த்தீங்கண்டா இருபத்தஞ்சு வருஷமாக சேர்த்த பணம் இதுவாங்க சில மக்கள் சொல்லுவாங்க இந்த எப்படி சேர்த்த பணம்டா இது ஒவ்வொரு மரம் கிட்டத்தட்ட இந்த ஹஜ்ஜிக்கு போறதுக்கு ஒரு ஐம்பதாயிரம் தேங்க மரம் ஏறி இருவாங்க அடிக்கு போனும் மரமேறி சம்பாதிச்ச பணம் ஆற்றுல மனதல்லி போட்டு சம்பாதிச்ச பணம் திரிவிலோடி சேர்த்த பணம் கணவன் தந்த பணத்துல கொஞ்சம் கொஞ்சமாக மிச்சம் பிடிச்சு பிடிச்சு பிடிச்சு சேர்த்த பணம் இது இப்படியெல்லாம் சேர்த்த பணத்தை எடுத்துக்கொண்டு வந்தவங்களை நம்பி வாராங்க சரிமா வாங்கோ போ உங்களுக்கு எல்லாம் நாங்கள் தருவோம் என்று கூட்டிக் கொண்டு பேசு கபத்திலுக்கு கிட்டத்தான் இருக்குது என்று கூட்டிக் கொண்டு பேசு ஒரு மைல் தூரத்தில் நீங்க செய்த பதுவா லேசானுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருந்து செய்தவர் யாரு முயர் ரஹ்மான் அல்லாஹுடைய விருந்தாளிகள் எனவே டிபார்ட்மெண்ட் இருந்து அனைவருக்கும் சொல்லுகிறேன் முகவர்களுக்கு சொல்லுகிறேன் சம்பந்தப்பட்ட உலமாக்களுக்கு சொல்ல விவகாரம்மைப்பலாம் இந்த நாட்டில் ரைஸ் தரப்பட்டிருக்கிறது நான் சொல்லுகிறேன் ஹஜ்ய கடமை என்பது ஒரு வியாபாரமாக இது ஒரு வணக்க வழிபாடு அஞ்சாவது ஒரு கடமை நாங்கள் நீங்க எப்படி தெரியுமா மாற வேண்டும் கடமைய கூட சர்வீஸ் மக்கள் ஹஜ்ஜு செய்வதற்காக சம்பாதிச்சு வாழ தேவையில்லை அல்லா எங்களுக்கு மிச்சம் தந்திருக்கிறான் ஹதீஸ்ல வந்து இருக்குது ஒரு முறை இன்கம்ல ஒரு மனிதன் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டுல மிச்சம் நல்ல சாப்பாடு என்ன தெரியுமா நல்ல சாப்பாடு புகாரில வர விவாதி சாப்பிடக்கூடிய சாப்பாடு மிகவும் நல்ல சாப்பாடு அவன் கையால உழைத்து சாப்பிடுவது கையால உழைத்து சாப்பிடுவது தான் வேறு சிந்தோனம் தான் வேறு சிந்தோனம் ஒன்று நல்ல ஞாபக சம்பாதிக்கிறதுக்கு முதுகு உடஞ்சிடும் அது கஷ்டம் ஹலாலா சம்பாதிக்கிறது கஷ்டம் ஆனா ஹலாலா சம்பாதிச்சு வாழ்ந்தா தலை நிமிந்து வாழலாம் தலை நிமிந்து வாழலாம் ஹலாலா சம்பாதிப்போம் உலகத்தில் ஆகப்பெரிய கில் தெரியுமா நீதிமன்றத்தில் பேசினான் குற்றவாளியாக எனக்கு தீர்ப்பு கிடைப்பதல்ல ஆகப்பெரிய கேவலம் உலகத்தில் உலகத்தில் கேவலம் நான் செஞ்ச தவறு நாலு பேருக்கு தெரிய வந்துட்டது சோசியல் மீடியாவில் அதப்படியே பறந்துட்டது அதனால் எனக்கு தலக்குடியது அதல்ல கேவலம் உலகத்தில் ஆகப்பெரிய கேவலம் என்ன தெரியுமா எனக்கு நானே ஒரு கேவலமானவனாக மாறிவிடுவது இந்த கொத்துப அவளுக்குள் அவளுக்கு விளங்கும் நான் எனக்கே கண்ணியமானவன் நான் நினைக்க எவ்வளோ கேவலமானவன் எனக்குள்ளேயே நான் கேவலம் என்னிடத்தில் எனக்கு மதிப்பில்லை என்னிடத்தில் எனக்கு மதிப்பில்லை அதைவிட கேவலம் என்ன இமாங்கள் இருக்கலாம் உலகத்தில் ஆகப்பெரிய கேவலம் தெரியுமா உனக்கு உன்னிடத்திலேயே கர்ணியம் இல்ல உண்ட மனமே சொல்லுது உன்னை போல கீழ்த்தரமானவன் யார் இருப்பானா நீ என்னத்தான் செய்யாம இருக்கிறாய் நீ எப்படி சம்பாதிச்சாய் உலகத்தில் யாருக்கும் மறைக்கலாம் எந்த சிசிடிவி கேமராவுக்கும் படாமல் செய்யலாம் ஆனா எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் உலகத்தில் ஆகப்பெரிய கேவலம் என்னவென்று சொன்னால் என்னிடத்திலே எனக்கு மதிப்பு கிடையாது என்னுடைய உள்ளம் சொல்லுது நீ மதிக்கப்படக்கூடிய ஒருவன் அல்ல இவங்க சும்மா ஒன்ன மதிக்கிறாங்க நீ கேவலமானவன் என்று சொல்லி எந்த உள்ள எனக்கு சொல்லுமே அதை விட பெரிய கேவல உலகத்தில் வேறொண்டுமே கிடையாது அல்ல அந்த நிலைமையை விட்டு பாதுகாப்பானோ அதுல சொன்னு சொல்லம் தண்ட கையால உழைத்து சாப்பிடுவோம் ஹலாலா சாப்பிடுவோம் யாரையும் ஏமாத்தமானம் யாரையும் ஏமாத்தமானம் இன்றைக்கு ஏமாற்றம் இன்வெஸ்ட்மெண்ட் இது சமூகத்தில் கேட்ட ஐம்பது கோடி 20 கோடி முப்பது கோடி இன்வெஸ்ட்மெண்ட் வாகனம் இந்த உண்மை தேப்பிருந்த போகுது நான் ஒன்று சொல்றேன் ஏமாத்துற மக்கள் இல்லை உலகத்தில் ஏமாறுற மக்கள் இருக்கும் வரைக்கும் ஏமாத்துற மக்கள் பூமிக்கு மேல வாழுவாங்க ஏமாறுற மக்கள் தான் ஏமாத்துல ஏமாந்து போற மக்கள்வுதலை சொ உங்க சொல்ல உ பணத்தை ஸ்கூல் பீசா கற்ற கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை வீட்டுக்கு பர்ச்சிங் போனேன் அதுக்கு பில் பே பண்ணினேன் ஹலாலா சம்பாதிச்ச பணம் இது உலகத்தில் எந்த ஆடிட் தெரியாதது உங்களுக்கு தெரியும் நீங்க உங்களுக்கு முடிவு செஞ்சு கொள்ள வேண்டாம் சொன்னு சொந்தம் நல்ல பணம் என்று சொன்னாங்க சொல்லி போட்டு அவர்களும் உழைத்து சாப்பிடுவாங்க என்று சொல்லி முடிச்சாங்க என்ன சொன்னாங்க அவர்களும் இப்ப கேள்வி வருகிறது ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் நவிமாறுகள் இருக்கத்தக்கன ஏன் தாவூத் என்று குறிப்பிட்டாங்க எல்லா நபிவார்களும் அப்படித்தான் இருந்தாங்க உழைத்து சாப்பிட்டாங்க அவங்களுக்கு யாரும் என்ன நபியனுடைய வார்த்தைகள் சொல்றது சும்மா சொல்ல இல்லை அதுக்கு ஒரு காரணத்தோடு சொன்னாங்க என்ன காரணம் தெரியுமா ஒரு நபியாக இருந்தாலும் அவங்க ஒரு கிங் ஆக இருந்தாங்க ராஜா ஒரு அரசர் நாட்டுக்கு ஜனாதிபதி இருந்தாரு அவருக்கு வைத்துள் மாற சத சம்பளம் எடுக்கிறது ஹலால் அவருக்கு ட்ரெஷரியில் இருந்து சம்பளம் எடுக்கிறது ஹலால் அவருக்கு சம்பளம் வாங்கலாம் இந்த நாட்டு பிரசிட் ஒரு சம்பளம் இருக்குது இந்த நாட்டுல பிரைம் மினிஸ்டருக்கு ஒரு நாட்டுல பாராளுமன்ற திருவிழாக்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு சம்பளம் நான் இந்த செய்கிற அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த பிரசிடென்சி அல்லது நான் செய்கிற இந்த அரசாங்கத்திற்குரிய அரசியல் இருக்குது இதுக்கு சம்பளம் வானம் அதுக்கு கை சுத்தம் நான் உழைத்து சாப்பிட்டுக் கொள்றேன் நான் செஞ்சது அல்லாவுக்காக வேண்டி இப்படிப்பட்ட ஹஜ்டைய முகவர்கள் வர வேண்டும் இப்படிப்பட்ட நிலைமைகள் உருவாக வேண்டும் நான் செஞ்ச பணி அல்லாவுக்காக வேண்டி இந்த வைத்துப் புழைப்புக்கு நான் வேறையாக பார்த்துக் கொள்றேன் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை உருவாக்குங்கோ அல்லா சுபான அனைவருக்கும் மருள் செய்வானாக அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே ஹஜ்மையை நிறைவேற்றுவதற்குரிய சந்தர்ப்பத்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது லட்சக்கணக்கான மாணவர்கள் பரீட்சை காண்டி தோட்டியிருக்கிறார்கள் பரீட்சை எழுதுவதற்கு எக்ஸாமுக்காக வேண்டிய ஆயத்தில் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவருடைய முயற்சிகளை எல்லாம் பொருந்திக் கொள்வானா நல்ல எதிர்காலத்தை நசீவாக்குவானா அவருடைய பரிச்சைகளை லேசாக்கி வைப்பானாக நல்ல முடிவுகளையும் ஆக்கி வைப்பானாக வாழ்க்கைக்காக வேண்டி கற்று படித்து நல்ல விளம்பியங்கள் நிறைந்த பண்பாடுகள் நிறைந்த மாணவர்களாக மாணவிகளாக அந்த குழந்தைகளை வாக்கி வைப்பானாக நம்முடைய எல்லாம் அருள் செய்வானாக